அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் உடல் அழியிற காலத்துல கூட அழியாத துணையா வரக்கூடியது புண்ணியங்கள் தான் அப்படிங்கிற எண்ணம் மனசுல ஆழமா பதியணும் மகாபாரதத்துல இறுதியில தர்மபுத்திர தொடர்ந்து ஒரு நாய் வந்ததுன்னு சொல்லுவார்கள் அது தர்ம தேவதை இதை நிலையாமை அதிகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றாவது குரல் வரைக்கும் முக்கியமாக முந்நூற்றி முப்பத்தஞ்சாவது பார்த்தோம்னா தெரியும் நாச்சற்று விக்குள் மேல் வாராமன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் ஆகவே நாக்கு செத்து போய் விக்கல் வரத்துக்கு முன்னால் பேச முடியாமல் விக்கல் வரத்துக்கு முன்னாலே நல்ல காரியத்தை சீக்கிரம் பண்ணணுங்கிறார் திருவள்ளுவர் மகாபாரதத்தில் அனுசாசன பருவத்தில் ஒரு கருத்து எப்போ யாரு எமனால பார்க்கப்படுவான் என்பதை யாரு சொல்ல முடியும் ஆகையினால மனிதன் இளமையிலேயே அறத்தைச் செய்துவிட வேண்டும் புண்ணியத்தை செய்துவிட வேண்டும் முதுமை வரட்டும் அப்போ பண்ணலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது இந்த கைகால்கள்லாம் உயிரோட்டத்தோடு நன்றாக இளமை இருக்கிற போதே இந்த குரலில் மற்றதுன்னு அது அசை இத நம்ம இன்னும் சில பாடல்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம் நாளடியார்ல பார்க்கிறோம் மற்றறிவாம் நல்வினையாம் இளையம் என்னாது கைத்துண்டாம் பொழுதே கரவாது அரஞ்சை இருந்த கனியொழிய தீவழியால் நற்காய் உதிர்தலும் உண்டு சீக்கிரம் பண்ணிடுங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற நல்ல பழுத்த பழம் விழாது ஆனா சரியான காத்தடிச்சா சின்ன காய் கூட உதிர்ந்து போடும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார் ஆக முற்றியிருந்த கனியொழிய தீவழியால் தீவழியால்னா கடுமையான காற்றுனால பழங்கூட நிற்கும் சில சமயம் காய் உதிர்ந்து போகிறது உண்டு ஆகையினால போஸ்ட்போன் பண்ணாதீங்க ஒத்தி போடாதீங்க பெற்றி கருமம் பிழையாத செய்துரில் பற்றின் கண் இல்லாத அறஞ்செய்க மற்றது பொன்றா புகல் நிறுத்தி போய் பிறந்த ஊர் நாடி கன்றுடை தாய்கோல் வரும் இங்கேயும் ஒரு உதாரணம் சொல்றார் அரணிச்சாரத்தில் ஐம்பத்தொன்பதாவது பாடலில் இது இருக்கிறது விடாம நல்ல காரியத்தை செய்து கொண்டே இருங்கள் அது உங்களுக்கு அழியாத புகழ கொடுக்கும் நீங்கள் பிறந்த ஊருக்கே அந்த புகழ் கிடைக்கும் அது மாத்திரம் இல்லை கன்றை தேடி தாய் வருவது போல இல்லை தாயை தேடி கன்று போவது போல அந்தந்த அறச்செயல்களுடைய விளைவு அந்தந்த உயிரை சேர்ந்து நிற்கும் என்று இந்த பாடல் சொல்லி இருக்கிறது நாம அடுத்த பிறவி எங்க எடுக்கிறோமோ அதுக்கு துணையாக இருக்கும் என்றும் பொருள் இன்னொரு கருத்தும் பருதியார் என்கிற ஒரு உரையாசிரியர் சொல்லுகிறார் நமக்கு செல்வம் இல்லைன்னு சொல்லி செல்வம் வர்றபோது புண்ணியம் செய்யலாம் நினைக்க வேண்டாம் செல்வத்தால செய்யாத நல்ல புண்ணிய செயல்கள்லாம் நிறைய இருக்கிறது இறைவனுடைய திருநாமங்களை சொல்றது பிறருடைய நன்மைக்காக பிரார்த்தனை பண்றது உடலால் உதவி செய்வது அதெல்லாம் அதையும் செய்யலாம் அதனால செல்வம் இருந்தால்தான் அறச்செயல்கள் செய்ய முடியும் என்று கருதக்கூடாது செல்வம் இல்லாமல் செய்யக்கூடிய அறச் பல இருக்கின்றன அதை செய்வோம் என்று அவருடைய உரை சொல்லுகிறது கவிராஜ பண்டிதர் அப்படிங்கிற ஒரு உரையாசிரியர் சொல்லுகிறார் நம்ம வேற ஊருக்கு போற போது நம்ம உதவி அங்க இருக்கும்னு கையில கட்டுச்சோறு கொண்டு போற மாதிரி உயிருக்கும் அடுத்த ஜென்மத்தில் உதவுறதுக்காக நாம புண்ணியத்தை பண்ணி வைத்துக் கொள்ளணும் அன்னைக்கு தெரியும் அடுத்த பிறவியில நமக்கு தெரியும் ஏதோ நாம முற்பிறவில செய்த புண்ணியம் இப்பொழுது நாம் நன்றாக இருக்கிறோங்கிறத உணர்வோம் என்ற ஒரு கருத்தை உணர்த்துகிறார் இந்த பெரியவர் சிலப்பதிகாரத்திலையும் பார்க்கிறோம் நாளை செய்குவம் அறமெனில் இன்றே கேள்வி நல்லுயிர் நீங்கினும் நீங்கும் இதுவென வரைந்து வாழ்நாள் உணர்ந்தோர் முதுநீர் உலகின் முழுவதும் இல்லை நாளைக்கு பண்ணிக்கலாம் புண்ணியம் அப்படின்னா இப்பவே இந்த உடம்பு போனாலும் போயிடும் உயிர் வந்து உடம்பை விட்டு நீங்கினாலும் நீங்கிடும் இதுவரைக்கும் தான் நாம வாழ்வோம் அப்படின்னு சொல்லி இருந்தவங்க உலகத்தில் எங்கே தேடி பார்த்தாலும் கிடையாது இதுவென வரைந்து வாழு உணர்ந்தோர் முதுநீர் உலகின் முழுவதும் இல்லை கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் நான் இத்தனை வருஷம் இருப்பேன்னு தெரிஞ்சு வாழ்ந்தவர்கள் யாருமே கிடையாது எனவே அறத்தை ஒத்தி செய்வீர்களாக என்பது கருத்து இப்படி பல மேற்கோள்களை கொண்டு நாம் இந்த குரலுடைய பொருளை முடிந்தவரை பார்த்திருக்கிறோம் இந்த குரலின் கருத்து நம் உள்ளத்தில் நன்றாக பதிவதற்கு திருவள்ளுவருடைய திருவருள் துணை புரியும் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் உள்ளந்தோறும் வள்ளுவோம் என்ற தலைப்பில் திருக்குறள் விளக்க உரைகள்